அவர்கள் கூறுகிறார்கள் அவர்களின் அவர்களின் வீட்டிற்கும் இடைப்பட்ட இடத்தில் எனக்கு மயக்கம் ஏற்பட்டு விழுந்து கிடந்தேன் அவ்வழியே வருவோர் தன் காலை வைத்து மிதித்து செல்வர் என்னை பைத்தியம் என அவர்கள் கருதினார்கள் ஆனால் எனக்கு பைத்தியம் எதுவும் இல்லை எனக்கு பசி மயக்கம் தான் இருந்தது என்று அபு குரேராரியல்லாக அவர்கள் கூறினார்கள் புகாரி ஏழு மூன்று இரண்டு நான்கு அக்காலத்தில் பைத்தியக்காரர்களின் கழுத்தில் காலை வைப்பது பைத்தியக்காரனுக்கு சிகிச்சை அளிக்கும் முறைகளில் ஒன்றாக இருந்தது